அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அவை சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லது உம்இல் சபையோரினுடைய நிலைமையை தன்மையை அறியாமல் பேசிக்கொண்டிருப்பவர் சொல்லினுடைய திறமையை அறிந்து கொள்ளாதவர் ஆவார் மேலும் அது பேச்சு திறமையாக கருதப்படாது அதாவது தான் சொல்ல வேண்டியதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுமாறு சொல்ல வேண்டும் உயர்ந்த கருத்துக்களை பயன்படும்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்றால் அது பேச்சாகாது அந்த பேச்சினால் கேட்பவர் பயனையும் அடைய முடியாது பேச்சு அழகாக மட்டும் இருந்தால் போதாது பேச்சானது பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் ஒருவன் பல நூல்களைக் கற்று தெளிந்தவனாக இருந்தாலும் கூடியுள்ள மக்களுடைய இயல்பினை தெரிந்து கொள்ளாமல் அவையில் அல்லது சபையில் பேசினால் அவன் சொல் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட அவன் இழிவை சந்திக்க நேரிடும் பலரும் அவனை பேசத் தெரியாதவன் என்று இகழ்வர் ஒருவர் நிறைந்த கல்வியாளராக இருப்பினும் அவையறிந்து அதாவது சபையறிந்து பேச வேண்டும் என்பதை நன்கு உணர்த்தியிருக்கிறார் திருவள்ளுவெருமான் இக்குரட்பாவில் இதன் மூலம் அவை அறியாமையினால் ஏற்படும் குறைபாடு சபையை தெரிஞ்சிக்காமல் பேசுகிற ஒரு குறைபாடு அது ஒரு குற்றம் தோஷமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வல்லது உம் என்பதற்கு சாஸ்திர உணர்ச்சியும் என்று உரை எழுதியிருக்கிறார் பேரன்பிற்குரிய வடிவேலி செட்டியார் அவர்கள் சாஸ்திரங்களை ஒருவர் கற்றறிந்தாலும் கூட சபை அறியாமல் பேசுவது தவறு குற்றம் மேற்கோள் பார்க்கலாம் மகாபாரதத்தில் துரியோதனனுடைய தம்பிகளுள் விகர்ணன் என்று ஒருவன் இருந்தான் அவன் வயதில் இளையவனாக இருந்த போதிலும் அறிவில் சிறந்து விளங்கினான் அவ்வப்போது துரியோதனன் செய்வது தவறு என்று இடித்துரைத்து வந்தான் தூதாக வந்த கிருஷ்ணரை எவ்வாறு என்று திருதராஷ்டிரன் துரியோதனன் ஆகிய எல்லோரும் திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கும் போது தூதாக வந்தவரை கொல்லக்கூடாது என்று விகர்ணன் எடுத்து கூறினான் ஆனால் விகர்ணனுடைய சொற்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மூத்தவர் இளையோர் வேதமுனிவரர் பிணியின் மிக்கோர் தோத்திரமொழிவோர் மாதர் தூதரென்று இவரை கொல்லில் பார்த்திவர் தமக்கு வேறு பாவம் மற்றும் இதனின் இல்லை பூத்தரி தொடையாய் பின்னும் நரகினும் புகுவர் என்றார் வயது முதிர்ந்தவர் குழந்தை வேதத்தை ஓதுகின்ற முனிவர்கள் நோயாளி தோத்திரம் ஓதுபவர் மாதர் தூதர் ஆகியோரை கொல்லக்கூடாது அவர்களை கொல்லும்போது அதனை பார்க்க நேர்ந்தாலே அது கொடு நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று விகர்ணன் சொன்னான் அதைத்தான் இந்த பாடல் காட்டி இருக்கிறது ஆனால் இளையவனான உன்னை யார் இங்கே அழைத்தது வெளியே போ என்று கூறி துரியோதனனால் அவன் அவமதிக்கப்பட்டான் சபையறியாமல் பேசுபவன் அவமதிப்படைவான் என்பது இதிலிருந்து புரிகிறது பதவுரை காணலாம் அவை அவையின் தன்மையை அறியார் அறிந்து கொள்ளாமல் சொல்லல் ஒரு விஷயத்தை சொல்லும் செயலை மேற்கொள்பவர் தானாகவே முன்வந்து செய்து கொண்டிருப்பவர் சொல்லின் வகை சொல்லுகின்ற முறையை அறியார் அறியாதவரே ஆவார் வல்லதூ உம்